வயிறு முற்றா இருக்குது காலையில விட்டுட்டு வந்துட்டேன் கண்ணுட்டி அது பத்னா தான் கிடைக்கும் எங்கடா ராஜா வாங்க போவோம் உடனே அவையெல்லாம் கரையேற பூ பிரிதன் புறவில்ல் இனிதாக புறங்காத்தா பெரிய சுதற்கனும் மேல்பாலை மலையனைய சைவ நெறி பெய்யுணர்ந்தோர் ஆனினுங்கள் தாமே முன் பைய நடப்பன கந்தை நினைந்து பதர்வனவாகி பையனிகள் சாத்தன் ஊர் வந்த இதில் பேச்சுட்டு இருந்தவர் அந்த தன்னுடைய சாத்தன் அந்த ஊருக்கு மெதுவா அதெல்லாம் அழைச்சிட்டு போனாராம் பின் போனார் மாடெல்லாம் முன்ன போகுது இவர் பின்ன போனாராம் போனவர் தான் பதுக்கள் எல்லாம் மனைதொரும் பாருங்க மாட்டுக்கு பயிற்சியினால அதுக்கு இந்த போன் சொல்லணும் அவசியமில்ல அது நெஞ்சில் இப்படி வரும்போது முன்ன போச்சுன்னா அது இப்படி பிரிஞ்சிரும் அல்லவா இந்த வீட்டு மாடு இங்க பிரிஞ்சிடும் இங்க பிரிஞ்சு எல்லா மாடுகளும் அவங்கவுங்க வீட்டுக்கு போய் அடைஞ்ச பிறகுதான் அவன் எங்க போவான் தான் வீட்டுக்கு போவான் அப்படி எல்லாம் தொழிலாளர்கள் வேலை செய்ததாக கேள்வி அப்படி எல்லாம் தொழிலாளர்கள் வேலை செய்ததாக கேள்வி ஆமாமாமா நீ பணம் ஒரு பக்கம் தொழிலாளர்களும் சரியான உண்மையத்தின் சீரில் தான் ஒத்துக்கணும் நானும் தொழிலாளி எனவே இப்படியாக அந்த மாடுகள் அந்த மாதிரி அவங்க வீட்டுக்கு போய் சேர்ந்த உடனே இவரும் தண்ணி போனாராம் போன போனவர் தான் பதுக்களலாம் மனிதரும் புகழ்ந்தார் எல்லாம் வீட்டுக்கு போயிட்டு போன பிறகு மான முடைமனையாலும் அருமை அருமை கட்டவங்களாம் மானம்னா என்ன மூணு எழுத்துதான் மாவண்ண நானா என்ன சொல்லுங்க பாப்போம் மானம் எல்லாரும் தெரியுதுதான் சொல்ல இது இது அது மாண்புனா தான் மாற்றியமே மானம்ங்கிறதுக்கு சிகஜீவரிமையகன் தான் காலில் தான் விழணும் மானத்துக்கு மானங்கட்டு போச்சு நடத்துக்குள்ள மானம் உடைவுடன் ஏன் தெரியாது தெரிஞ்சுக்கிறதுக்கு குறுக்கிட்ட காலம் மிக நிறைய மானகிங்கம் தன்னிலையில் தாழாமையும் தெய்வத்தால் தாழ்வு வந்துடி உயிர் வாழாமையும் ஆ சிங்கம் இல்ல ஒரு எழுத்து அதிகப்படாது ஆமா அவர் அவர்களுக்கு ஒரு தழுவி இருக்குது அந்த நிலையிலிருந்து கீழே இருப்பாங்க ஒரு கால் நம்முடைய செய்த வெளியினால தாழ்வு வந்ததுன்னா உயிர் வாழாமையும் மாமன்னா மூன்று எழுத்து மூச்சு இருக்குறேன் வாங்கடா மாமன்னா நானா இம்மண்ணாதான் உங்க மூச்சு கெளுத்துக்கார பரிமையல் படிக்காம இந்த மாதிரி ஒரு ஆள் ஒரு லட்சம் ரூபாய் நானே தரேன் பிக்சர் தான் தங்க உடிக்காம இந்த அழியில பறவை பழக படிக்கிற பழக படிங்க தன்னிலையில்மையும் தெவத்தால் தாழ்வு வந்து மூணு தான் உயிர் வாழாமையும் அந்த மானமுடைமனையாளும் அப்படிதான் ஒரு இடையருடைய மனைவி அந்த நிலையில அந்த இடையனுக்கு கனமனா இருக்கு எந்த தைத்தில என்ன கொடுக்கணும் எந்த மாதிரி உத்தடிக்கணும் என்று தன்னிலையில் தாழாமையும் அப்படி தப்பித்தவரு என்னைக்காவது முடியாமல் இருந்தது சொன்னா அயிர் வாழாம அப்படிப்பட்ட மனையாளும் வைகிய பின் தாழ் தார் என்று ஆன பயத்துடன் சென்று அவர் நின்ற வடிக்கண்டாள் பார்த்தா என்னைக்கு அவர் சரியா நாலரை மணி அஞ்சு மணிக்கு வரவர் இன்னைக்கு கொஞ்சம் அஞ்சே காலம் அஞ்சராச்சி அந்த பொண்ணுக்கு தாங்கல வீட்ல என்ன நம்ம வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு வீட்லேயே வர்றாங்க வந்தா இவர் நிக்குது எல்லா மாடெல்லாம் போயிட்டு இருக்கா ஒளியும் ஒளியும் சத்தியம் இதெல்லாம் ஒளியும் வந்து எப்பவும் இவர் வந்த உடனே என்ன நீ தெளிட்டு வந்துட்டேன்னு இல்லத்தான் நீங்க எப்பவும் அஞ்சு மணிக்கு வருவீங்களே இன்னைக்கு அஞ்சாவது பாத்தேன் காணா எனக்கேனோ போல வச்சானே சரி சரி வா வா எங்க போட போற வாடின்னு சொல்லிட்டு போவான் பழைய மூலம்னா இந்த மூலம் எனக்கு தெரியும் சிவ சிவ இந்த பேச்சு எல்லாம் வரல என்ன ஆன பயத்துடன் சென்றே அவர் எந்த வழி கண்டால் ஈனம் இவருக்கு அடுத்ததன மெய் தீண்ட அதற்கு யார் பக்கத்துல போன ஒன்னுமே பேசல அத்தா அத்தாங்க என்னதான் அப்படி இது தொடனா இந்த வாயும் பேசாம தொடாதேன்னு சொன்னதுதான் என்னமோ நம்ம அத்தானுக்கு காலையில போறவங்களுக்கு வந்து என்ன சொல்றாம் அடுத்ததென என்னமோ ஏதோ தீந்திருக்கு யாரோ மந்திரிச்சு நம்ம அத்தானுக்கு அதனால பேச மாட்டேங்கிறாங்க தொடப்படாதுங்கிறாங்களே துடிப்பா பழைய கண்ணாம்பால போட்டிருக்கணும் ஈனம் இவருக்கு அடுத்ததன மெய் தீண்ட அதையா அதிர்ச்சிக்கிறார் அங்க அவளும் மக்களுடன் அறிஞ்சுற்றம் இல்லாதால் தங்கி வெறு உரமயங்கி இன்னும் குழந்தை பிறகுல அதிகமான சுத்தத்தா இருந்த கொஞ்சம் தனியே கொடுத்தாங்க கொண்ட கணவன் தான் தனக்கு கணவனுக்கு தனக்கு தான் எப்படிப்பட்ட குடும்பம் ரொம்ப அதிக சுத்தமெல்லாம் தொடரில்லாத குடும்பம் அதனால தங்கி வெறு உரம் என் செய்தீர் என தளர என்ன நடந்தது என்ன சொல்லுங்க தான் வாயத்தருங்க இங்கு உனக்கு என் உடன் அணி என எதிர் மறுத்து ஒன்னே ஒண்ணு சொல்லுற இனிமே என்னை தொடவோ என் பேசவோ வேண்டாம் சிவ சிவ என்னமோ யாரோ இது பற்றி மருந்து அப்படித்தான் எனக்கு முடியும் என்ன முடியலாம் என்ன எதிர்மறுத்து பொங்கு தவத்தோர் அங்கு பொது மடத்தின் உட்புகுந்தார் அங்கு ஒரு மரம் இருந்தது அதுக்குள்ள முடியலாம் எப்பவும் அஞ்சு மணி வந்தாருனா வர உடனே ரெண்டு பேருமா சேர்ந்து வாங்கத்தான் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன வச்சிருக்கேன்னு சொல்ல நீங்க உங்களுக்கு வேண்டியது நல்ல சொந்தக்கடலை வச்சிருக்கேன் சாப்பிடுங்க தான் கொடுக்க சாப்பிட்டா அப்படி இருக்கிற பெண்கள் குடும்பம் இன்னைக்கு ஒரு மனத்துக்குள்ள போனாராம் இல்லாத மனத்துக்குள்ள போனார் தொடக்கூடாதுன்னு சொல்லி இருக்கிறாங்க தேசவும் சொல்லக்கூடாது அதனால அங்க வீட்டுக்கு போய் ஐயா அவங்க இல்லாம வீடு என்ன வீடு என்று சொல்லிட்டு அங்கேயே எப்ப இரவெல்லாம் நின்று இருக்க அணையாது துயிலாதால் பல்லார் முன் பித்தை நாள் இப்படியாக இருக்க இரவு விடிந்தது பூங்கின பொங்கல் பூங்கினோ அப்படி வந்தது வந்த உடனே மறுநாள் காலையில அப்படியே குழந்தைங்களுக்கு வரக்கூடிய போது ஏமா ஏன் நிக்கிறீங்கன்னா இந்த மாதிரிங்க அப்படியா ஆமா உங்கத்தான் மூலம் ஆமா மாடெல்லாம் சாயந்திரம் வந்துட்டு அதெல்லாம் உங்களுக்கு மேற்கு கொடுத்துட்டாங்க அப்புறம் பேசுற மாதிரி எங்கே பாத்துருக்க அவரதுபடியே இருந்தவனே இருந்தபடி இருந்து காட்டி சொல்லாமல் சொன்னவரை நினையாமல் நினைந்து போவ அதுக்கு ஒரு பாட்டு இல்ல அப்படி இருக்கிற குருநாதனாகவே இருக்க பாத்தாங்க அம்மா உங்க அத்தானுக்கு வேற ஒன்னும் வந்த எதுவும் ஒரு பக்குவமான மனநிலை வந்துருக்கு அதனாலம்மா நீ இதுவுமே பேச மாட்டாரம்மா என்ன சொன்னாங்க ஆமா பேசவும் இல்லை பாக்கவும் இல்லை தொடக்கூடாது வேண்டாமா பெரிய ஞானி ஆயிருக்காருமா அதுவா உனக்கு கிடைச்ச புத்தியம்மா ராஜா ஆமா ஆமா நாங்க காப்பாத்துறோம் என்ற ஊராரெல்லாம் அப்படி காப்பாற்று பத்தியம் அப்படிதான் இப்படி யாக போய் பித்துற்றமயலெண்டு புரிதொருசார் புலகெண்டு சித்த வேப்பங்களைந்து தெளிந்த சிவ யோகத்தில் வைத்த வைத்த கருத்தினராய் வரம்பில் பெருமையில் இருந்தார் இத்தகமை அளப்பரிதான் யாராலும் என உடைப்பார் நல்ல ஊர்க்காரங்க நல்ல அருமையானவங்க பக்குவமா அந்த உள்ளத்தையும் அந்த உடம்பையும் அந்த கண்களையும் பார்க்க உடனே நல்ல முடிவு எடுத்தாங்க பெற்றார் போல் முற்று உணர்ந்தனராகும் உண்மை நிலைமையில் உங்கள் சுற்ற இயல்பினு செய்தார் எனமே நீங்க அவரை உங்க அத்தானு சொல்லக்கூடாதுமா சுவாமியே அப்படின்னு சொல்லி வணக்கம் பண்ணிட்டு வீட்டுக்கு போப்பா வீட்டுக்கு போக துயர் ஈதி மற்ற வலும் மையோட மருங்குள்ளார் கொண்டகன்றார் என்ன அருமையாக இருந்தது மருங்குள்ளாருங்க இருக்கிறாங்க உங்களுக்கு ஞானியா போயிட்டாங்க அதனால சேர்க்கல வேற ஒண்ணு இல்லம்மா உனக்கு நல்லதுமா என் கொண்டகன்றார் அப்படி கை கொடுத்து அழைச்சிருக்க அத கூட சேர்க்கல என்ன வருமா மனசு வருமானம் வராது உலகிகள் வழிபட்டது திரு ஞானம் வழிபட்டது இந்த நிலைமையில் இருந்தோர் எடுந்திருந்தாங்க சென்று வைத்த காப்பி வித்த முந்தையுடன் முருகன மெய்ஞான சிந்தையினர் வந்த செயல் ஆராய்ந்து தெளிகின்றார் நேரா பதினாலு காலில் மாறுமையை இன்னைக்கு இருக்கல மாட்டேன் என்று கொண்டு கொடுத்துடா அவ்வளவுதான் உலக முடிச்சு போய்க்கு மாடுமேக்காக வந்தவர் யோகம் நேரா போயிருக்கார் அந்த மரத்து மேல வைத்திருந்தான் உடல அத பார்த்த கவலை தருதான் போவா தன்னிரவா ஏன் வந்த காப்பு வைத்த முந்தை உடற்பரை காணார் பாருங்க உடல் காணார்லவா உடல் பொறை காணார் சோம ஆமா உயிருக்கு என்னது ஒண்ணு சொந்தமும் கிடையாது அப்படி இருக்கும்போது ஏன் தூக்கிட்டு இருக்குன்னா என்னமோ எத்தனை ஆண்டு தூக்கணுமோ தூக்குறது அல்லவா என்ன அம்பதுலயே போன எனக்கு இது என்ன அறுபது அறுபத்தஞ்சு வளருது அதனால அந்த உடற்புறையை வந்து அதை நீக்கிவிட்டு பார்த்தாராம் அதுக்கு அவர் வந்து கவரப்பில்லை என்ன செய்தாராம் முழுதுணர்ந்திந்தையில் வந்த செயல் ஆராய்ந்து செல்கின்றார் அப்பதான் சொல்லுகிறார் அருமையான பார்த்து தன் நிலவார் தடையார்தாம் தந்த ஆகம பொருளை மண்ணின் நிசை தெருமூலரு வாய்க்கினால் தமிழ் வகுப்ப கண்ணி அத்திருவருளால் அவ்வுடலை கரப்பிக்க என் நிறைந்த உணர்வுடையார் ஈசரருள் என உணர்ந்தான் அப்படியானால் அந்த உடலை விட்டு இந்த உடலே இருப்பதற்கு என்ன காரணம்னாரு கேட்கிறார் அருமையா சொன்ன நமக்கு வேதம் ஆகமும்னு ரெண்டு வென்று வேதம்ங்கிறது அந்த நான் வரை என்று சொல்றோம் ஆமங்களுங்கிறது பதினெட்டு ஆமம் இந்த சிவ ஆமங்கள்லாம் எல்லாம் ஒன்று நமக்கு அந்த ஆமம் பொருளை விளக்குவதற்கென்று இந்த தெரிவி வந்து அது யார் திருவருள் அப்படி நினைச்சிருக்கு இது வந்து மாறுகேடு இடையே யோகியா இருந்து போய் புதிய மலையில இருந்து பேசி குழாய் வர்றதுக்கோ அல்ல ஆன்மாவால் பெருமான் இப்படிப்பட்ட ஒன்றை செய்ய நினைச்சிருக்கார் திருவுள்ளம் பற்றி இருக்கிறார் அந்த திருவுள்ளத்தினாலே இவர் ராஜம் தன்னிலவாசடையாதாம் தந்த ஆகம பொருளை மண்ணின் விசை திருமூலரு வாக்கினால் தமிழ் கண்ணிய திருவருளால் அவ்வுடலை கற்பிக்க என் நிறைந்த உணர்வுடையார் ஈசருள் என உணர்ந்தார் ஞானிகளுக்கு நாம் வருத்தப்படுவோம் அவங்க அதெல்லாம் சரி திருவருள் ஒரே அமைப்பு அப்படி இருக்க சுற்றியாய்குலத்துள்ளார் தொடர்ந்தார்க்கு தொடரின்மை முற்றவே முடிந்தருள் அவர் மீண்டு போனதற்கு தட்ட மீது எடுத்தவர்தால் சிந்தித்து பெருகார்வர் செத்த முதல் கடிந்தவர் தான் ஆவடுதந்துரை சேர்ந்தார் பக்கத்தில் இருந்து இப்ப திருவாடுதுறைக்கே போயிட்டார் போய் ஆவடுதன் துறை அணிந்தங்க அரும்பொருளை உற மேவுவார் பெருமானை உள்ளே சென்று வணங்கியவர் உரப்புடபால் அதாவது திருவாவூடு துறை கோவிலுக்கு புறத்தே மேற்கு திசையில் இருந்தது எது விக் குயர்ந்த அரசின் கீழ் ஒன்று பெரிய மரம் அந்த மரம் இருந்தது அங்கு சென்று தேவெருக்கை அமர்ந்தருளி அருமையாக தேவருக்கு என்னன்னு அந்த சொல்லாமல் சொல்றத இந்த முதுக தான் அதிகமா வளையவே கூடாது அதனாலதான் ஞானியர்கள் வந்து அப்படியே இருப்பாங்க நம்ம இந்த முது அந்த பிராணாயம் பண்றதெல்லாம் போன்றதெல்லாம் ஒண்ணு போடும் எதை ஒண்ணும் முடியல அதனால பெரும் இப்படி இருப்பாங்க இந்த மாதிரி இருந்தால் அப்படியே அந்த முகத்தையை இந்த புருவ நடுவுல கொண்டு இந்த ஆன்மாவை நிறுத்தணுமா நிறுத்தி அதையே அந்த புருவ நடுவுலயே பெருமானை கண்டவாறு தான் அப்படியே அமர்ந்தேன் மூலாதாரத்தின் கருத்தறி அமுத நிலையும் படிக்கிறோம் விநாயகர் அவள் அனுபவத்துக்குள்ளே அனுபவத்து வந்தா நாமே எப்படி இருக்கோம் இப்படி இங்க இருக்கிற கனலை அப்படி அந்த பெருமை மூச்சு காட்டினாலே அதனாலதான் நம்ம இந்த தேவை அனுஷ்டானத்தில் எல்லாம் சொல்லும் போது சும்மா சில நாளைக்கு செய்வோம் சரி ஆய் பண்ண என்ன பண்ணு கேட்ட ஓவாய நம சுயநமு இந்த பயிற்சி ரொம்ப நல்லது அப்புறம் மாசி இதை எடுத்து இதெல்லாம் பிராணாயாமத்திலே சொல்லும் காதாய்டுதா அதுதான் இப்படி இருக்க நமக்கு பிராணாயாமத்து சம்பந்தம் அதனால இதை அருமையாக செய்து சிவயோகம் தலை நின்று இதயத்து பொருளோடு உணர்ந்திருந்தார் ஊனு உடம்பில் திரவிபடம் உலகத்தோர் உயர் முதல் நான்கும் ஞானம் முதல்கிறார் ஞானம் யோகம் கிரியை தடியை மேலிருந்து கீழ் நம்ம கீழிருந்து மேல தடியை கிரியை யோகம் ஞானம் இந்த நால்வகை நெறிகளையும் தான் என்ன செய்தாராம் நல் திருமந்திரமாலை நம்ம திருமந்திரம் சொல்லியிருக்கிறோம் ஆனா செய்குலார் திருமந்திர மாலைன்னே சொல்ற மாலைன்னா தொகுதி ஏன்னா மூவாயிரம் பாடல்கள்வா அந்த திருமந்திரமாலை ஆண்மை முறை எப்படி செய்தார்னர் ஓராண்டுக்கு ஒன்றாக ஜிவஜீவர் முன்னூத்தி அறுபத்தஞ்சு நாள் அப்படியே இருப்ப என்றோ ஒரு நாள் அது தெய்வத்தெருவர் அப்படி வரு திறந்தார்னா ஒரு பாடுவர் மீண்டும் கண் மூடுனார்னா அப்புறம் முன்னூத்தி அறுபஞ்சு நாள் இப்படி ஆண்டு பொருள் நிலைமை சரி நீடு வாழ்வார் அதில் எது உண்ணா அது உறங்க அது இருந்தாய் போத்தீ உன்னாது இப்படி உண்ணாது உறங்காது ஓராண்டுக்கு ஒன்றாக பரம்பொருளாம் அணிந்தாரை ஒன்றவன் தான் என எடுத்து அப்ப திருமூல சிறுவாகனால எது முத முத வந்தது ஒன்றவன் தான் என எடுத்துங்கிறது அப்ப ஐந்து கரத்தனை அவருடையது அல்ல அப்ப வாயனால முதல்ல வந்த பாட்டு எது தான் என எடுத்து நல்ல கேக்குதார் திருவாக்கினாலேயே வருவதனால நாம போய் அதுக்காக ஒரு பாட்டு வேணாங்க ஐந்து இடம் இருந்ததுனால நமக்கு என்ன போட்டது இல்லை அப்படின்ன அது அருமையான கடவுள் வணக்கம் தான் விநாயகர் வணக்கம் தான் ஆனாலும் அவர் திருவாக்கல்ல அதுதான் சொல்றேன் என எடுத்து முன்னிய பொருள் மாலை தமிழ் மூவாயிரம் தாத்தி மன்னிய மூவாயிரம் தாண்டி புய்வேல் மகிழ்ந்திருந்து திருவாவூடு துறையிலேயே மூவாயிரம் ஆண்டு பெரிய ஞாயிற்றுமையான மகிழ்ந்திருந்து சென்னிமதி அணிந்தார்தம் திருவருளால் என்ன திருக்கையில தண்ணில் அணிந்து முருகாலும் பிரியாமை காலடைந்தார் இதன் திருமந்திரமாரியை நிறைவு பண்ணினார் நேர பெருமாள் செல்வர் சிவபுரத்தில் உள்ளார் சிவரடித்தீர் அவர் ஒன்னும் அழிஞ்சல்ல எங்கே இருக்கார் எல்லோரும் ஏற்க பணிந்து உள்ளார் நலஞ்சிறந்த யான ஞான யோக கிரியா சரியலாம் மலந்த முடி திருமூலத்தேவர் மலர்கலர்கள் வணங்கி மலந்த புகழ் திருவாரூர் அமலர் கலக்கங்கண்ட தரங்குளவு விரல் தண்டி அடிகல் திறம் சாற்றுவாம் திருமூலருடைய திருவடிகளை வணங்கி அடுத்த மாதத்துல தண்டி அடையலை பற்றி சொல்லுகிறோம் என்று சொல்லி நிறைய பண்ணிக்கா இவ்வாறு தான் நாம இப்ப எப்பவும் இருக்கிற நேரத்துக்கு கொஞ்சம் கொஞ்சம் அதிகமா போயிச்சோ